ீாமூர் சுஷிகேந்திர பாத்திர முனீந்திரம் ஸ்ரீங்ககம் யதீந்திரம் மேஷி கி வியை தவூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரூன் சனோஸ்மி மாதே ஷா ேவே விதையவிணம் மேவெவ நமோ விதையயோ வம்ச ரிஷிபியோ மஹோ நமோ குருபிய சர்ோப்பலவரோவா மமானா வாக்ணுமோமிந்திரிச்சம் ரமோபனம் மாஹம் ப்ரமிய மாமா நோத்து அனராக்கணமஸ்வனே அத்து தமன உபனர்மாஸ் மயி சன் மயி சன் ஓகி கேனோன முதல்மந்திர மீனம் ம் வேமணோம் எதிரே நீமா மீதே தஷது <coughs> சிஷ்யனை உத்தம அதிகாரி என்று கருதி கொண்டு உபதேசம் பண்ணியது அப்படியே புரிஞ்சுக்கணும் நாம் இல்லாட்டி படிப்படியாக சொல்லித்தர்றதுங்கிற ஒரு முறை இருக்குது இந்த உபநிஷத்து அந்த முறையை பின்பற்றவில்லை நேரடியாக கேள்வி நேரடியாக பதில் சொல்லியாச்சு ஆனாலும் சிஷ்யன் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறானா அதுக்கு தான் நேற்றைக்கு பார்த்தோம் சில பேர் சரியாக புரிந்து கொள்வார்கள் சில பேர் சந்தேகத்தோடு புரிந்து கொள்வார்கள் சில பேர் முற்றிலும் தவறாக புரிந்து கொள்வார்கள் சில பேர் என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்கவே முடியாது ஆக சம்யக் கிரகணம் சம்சய கிரகணம் விபரீத கிரகணம் பிரிக்கிறாங்க அதாவது சமய கிரகணம்னா அப்படியே என்ன எப்படி குரு கம்யூனிகேட் பண்ணாரோ அப்படியே கேப்சர் பண்ணிக்கிறது அது பேர் சம்மியக் கிரகணம் சம்சய கிரகணம்னா டவுட்டோடு எடுத்துக்கிறது சந்தேகத்தோடு இன்னொன்று சொல்கிறார் அப்படியே சம்சய கிரகணம் விபரீத அந்நதா கிரகணம்னு நம்ம ஒன்று சொன்னால் வேறு விதமாக ஏன்னா புத்தி சம்ஸ்காரம் என்ன புத்தியில் இருக்கக்கூடிய சம்ஸ்காரம் அப்படியே அந்த மாதிரி திரும்புகிற சக்தி அதுக்கு வரணுமே அதுக்கு அது ஒன்றும் பண்ண முடியாது வரணும் அனுகிரகம் இருந்தால் அது அனுகிரகம்னு நம்ம சொல்கிறோம் பிரயத்தனம் அனுகிரகம் எல்லாம் சேர்ந்து தான் இருக்குது இல்லை பிரயத்தனத்தினால அனுகிரகம் அனுகிரகத்தினால எல்லாம் சேர்ந்து தான் இருக்குது ஆஹ அநா கிரகணம் டோட்டலி ஒன்றுமே புரியல ஹோல் கேம்ப் அவுட் அப்படின்னா அதுக்கு வேறு என்னதுன்னா அக்ரஹணம் அக்ரஹணம்னா ஒன்றுமே புரியல பிகினிங்லேருந்து முடிகிற வரைக்கும் ஏதாவது ஒன்றா ஒரு மந்திரமாக ஒரு லைனாக புரியும்னு பார்த்தேன் ஒன்றும் கூட புரியல ஆக இந்த இந்த தோஷங்கள்லாம் வரக்கூடாது ஆக இது வந்து எவ்வளோ தூரம் நம்ம சொன்னது புரிந்திருக்கிறதுன்னு பார்க்கணும் ஆதிசங்கர் சொல்கிறார் இந்த சுவேதங்கிறது கொஞ்சம் விசாரம் பண்ணுறார் ரொம்ப சூக்ஷ்மமாக ஒன்று சொல்கிறார் எப்போ இது புரிஞ்சுடுத்தோ புரிஞ்சுது புரியலைங்கிற வார்த்தைக்கு அங்கே இடம் இல்லை அப்படி ஆயிடணும் ஏன்னு கேட்டால் அவன் அதுவாகவே ஆயிடுறதுதான் ஆனாலும் கம்யூனிகேட் பண்ணணும் நெருப்பு எதவனாலும் எரிக்கும் ஆனால் நெருப்பு தன்னைத்தானே எரிக்க முடியாது அது மாதிரி பிரம்மன் எதவனாலும் அறியும் ஆனால் தன்னைத்தானே அறிய முடியாது இந்த உண்மை சிஷ்யனுக்கு புரியணும் அப்படிங்கிறார் பிரம்மன் நெருப்பு எப்படி தன்னைத்தானே எரிக்க முடியாதோ நெருப்பு எப்படி எல்லாவற்றையும் எரிக்குமோ அப்படி பிரம்மன் அந்த கரணன் அதுவும் டைரக்டாக இல்லை ஒரு ஒரு உபாதினும் இருக்கிற அந்தகரணத்தின் வாயிலாகத்தான் எல்லாம் அறியும் ஈஸ்வரனுக்கு கூட ஈஸ்வரனுடைய அந்த தான் அந்த சர்வஜானம் இருக்கு ஜீவனுக்கு ஜீவனுடைய அந்தக்கரணத்தில் வந்து என்னது எனது அல்பஞானம் இருக்குது ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரனுடைய அந்த கரணத்தில் சர் விசேஷ ஜானம் ஜகத்தை பற்றின விசேஷ ஜானமெல்லாம் இருக்குது நெருப்பு எப்படி தன்னைத்தானே எரிக்க முடியாதோ எல்லாத்தையும் எரிக்குமோ அது மாதிரி பிரம்மன் எல்லாவற்றையும் அறியுமே தவிர தன்னைத்தானே அறியப்படும் பொருளாக அறிய முடியாது அதுக்கு பேர் சம்ஸ்கிருத்து ரொம்ப டெக்னிக்கலாக சொன்னால் கர்த்திரு கர்ம விரோதம் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் ப்ராப்ளம் கர்த்திரு கர்ம விரோதம்னா கர்த்தான்னா சப்ஜெக்ட் கர்மன்னு சொன்னால் ஆப்ஜெக்ட் இங்கே அறிகிறவனும் நானே அறியப்படும் பொருளும் நானே ரெண்டும் எப்படி ஒருத்தர் ஒரு இடத்துலேயே சம்பவிக்கும் நடக்காது அதனால் அப்படி புரிஞ்சுக்கணும் அது புரியும் அதாவது அறியபவனும் நானே அறியப்படும் பொருளும் நானேங்கிறது ஒரு உபச்சார தன்னைத்தானே அறிகிறான் அப்படின்னு சொன்னால் கிராமேட்டிக்கலி மிஸ்டேக் அது அது எப்படி ஒரே இடத்துல ரெண்டும் இருக்கும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேள்வி வரும் அது ஆதிசங்கர் அடிக்கடி கேப்பர் கர்த்தகர்ம விரோதம் கர்த்திருக்கர்ம விரோதம்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் முரண்பாடுன்னு அர்த்தம் கான்ட்ரடிக்ஷன் சப்ஜெக்டும் நான் தான் ஆப்ஜெக்டும் நான் தான் அது எப்படி ரெண்டும் ஒரு இடத்துல இருக்க முடியும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எப்போவும் வேறு தானே ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லை ஆகையினால் சுவேதான்னு சொல்லாதே சுவேதங்கிறது வந்து அறிவே தன்னைத்தான் அறியாது புரியறதா அறிவே தன்னைத்தான் அறியாது அறிவு எல்லாவற்றையும் அறியுமே தவிர அறிவு தன்னைத்தானே அறியாது ஆகவே நான் நன்றாக அறிந்து என்னை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன்னு சொல்லாத வேற எதையாவது நீ நன்றாக அறியலாம் உன்னை நீ நன்றாக அறிய முடியாது அறிவே தன்னை அறிய முடியாது அறிவு அறிவாக இருக்குமே தவிர அறிவு அறிவதாக இருக்காது அறிவு அறிவதாக இருக்காது அறிவதாக என்னென்ன அர்த்தம் வேறு ஒன்றே அறிவதாக இருக்காது இன்னொன்று சொல்கிறார் இந்த உண்மை புரிஞ்சதுக்கு பிறகு அறியப்படுற வஸ்துவே இல்லைங்கிறார் மித்யாங்கிறார் அதனால் வந்து ஞாத்யான ஜேயபேதா பராத்மனின் வித்யத்தை அறிபவன் அறியப்படு பொருள் அறிவதற்குரிய கருவி அறிவு என்பதெல்லாம் ஆத்மாவில் இல்லை என்று ஆத்மபோதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது ஜானம் ஜேயம் ஜானகமியம் ஹிருதிசர்வசவிஷ்டிதம் பகவத்கீதையில் இருக்குது பதிமூணாம் அத்தியாயத்தில் ஞானம் ஜேயம் ஞானகமியம் ஹிருதிசர்வியவிஷ்டிதம் சர்வசி ஞானம்னா அறிவு ஞேயம் அறியப்படு பொருள் ஞானகமியம் ஞானம் ஞேயம் ஞான கம்யம் ஞானத்துக்குரிய பிரமாணம் எல்லாம் ஒன்றை சார்ந்திருக்கு அப்படி சொல்லி இந்த பிரிவே இல்லை அத்வைதத்த நன்றாக ஸ்தாபனம் பண்ணுற பகுதி இதெல்லாம் த்வித்தீயம் நாஸ்தி எங்கே அறியிறது அரிய வசுவே கிடையாது அப்படின்னு நீ சொல்லணும் அதான் பதில் ஆனால் இப்போ இதிலருந்து என்ன தெரிகிறதுன்னு கேட்டால் இப்போ இதில் படித்ததுலேருந்து நீங்கள் பார்த்தா ஒரு விஷயம் புரியும் அது அறியப்பட்டதுமல்ல அறியப்படுவதும் அல்ல அறியப்பட போவதும் அல்ல அறிய முடியாததுமல்ல அறிய முடியாததும் அல்ல என்னெல்லாம் போட்டு பாருங்க அறியப்பட்டதுமல்ல அறியப்படுவதும் அல்ல அறியப்பட போவதுமல்ல அறியப்படாததுமல்ல அறிய முடியாததுமல்ல என்ன புரியுது அறியப்பட்டது அறியப்படுவது அறியப்பட போவது அறியப்படாதது அறிய முடியாதது அல்ல அப்படியெல்லாம் சொன்னதுக்கப்புறம் சுவாமி புரிஞ்சுனுட்டேன் அறிவே நான் அவ்வளோதான் அறிவே நான் இப்போ அறிவே நான் என்கின்ற அறிவு மனதில் இருக்கிறது அது தப்பு இல்லை அது வந்து என்னது டிரான்சாக்ஷனுக்காக சாஸ்திரத்துக்காக சொல்கிறோம் அந்த அறிவும் உண்மையல்ல அறிவே நான் என்கின்ற மனதிலிருக்கின்ற அறிவும் உண்மையல்ல பிரம்ம ஜானம் மித்யா பிரம்மைவ சத்தியம் மெய்ப்பொருளை பற்றிய அறிவும் மாயத்தோற்றம் மெய்ப்பொருளே உண்மை என்பது தான் பாடம் இது ரொம்ப இதாக இருக்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து போகிறோம் எனக்கு இந்த துவைத்தமே கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு விடுவாங்க எனக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது அதில் நாங்கள் துவைத்திலேயே இருந்துவிட்றோம் சுவாமி இப்படி இல்லைனா ரொம்ப கடினமாக இருக்குது அப்படி சொல்லிவிடுவாங்க பரவாயில்ல ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னா தெரியட்டும் நமக்கு அது ப்ராக்டிக்கலாக நல்லா இருந்தாலும் லாஜிக்கலாக இருந்தாலும் எனக்கு ப்ராக்டிக்கலாக ஒத்து வரலன்னா அது வேறு சமாச்சாரம் ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்குது இதுதான் மோக்ஷத்துக்கு சாதனம்ங்கிறார் இது இங்கேயே இப்போவே இப்போவே இங்கே வந்து நம்ம எல்லாத்துலேருந்து ரிலீவ் ஆகணும்னா இந்த ஞானபலம் ஒன்று தான் ஆகணும் என்ன ஞான பலம் இந்த அகம் ஞானஸ்வரூபா நான் ஞானஸ்வரூபம் நான் அறிபவனாக என்னை நான் அறிபவனாக நான் இல்லை நான் அறிவாகவே இருக்கிறேன் அப்படிதான் பாடம் பாடத்தினுடைய விசாரம் என்னை நான் அறிபவனாக இல்லை என்னை நான் அறிபவனாக இருக்கிறேன் என்பது உபச்சாரம் உண்மையல்ல ஆக என்னை நான் அறிபவனாக இருக்கிறேன் என்பது உண்மையல்ல நான் அறிவாக இருக்கிறேன் நான் அறிவாக இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிற போது மனசிலருந்து தான் மனசு வாயிலாம் சொல்கிறது வாய் சொல்கிறது மனசு இருக்குது ஆனால் வந்து நான் கான்ஷியஸ்னஸைத்தான் ரெஃபர் பண்ணுறேன் ரெஃபர் பண்ணுறேன்னு ஐடென்டிஃபை பண்ணுறேன் நான் அறிவாக இருக்கிறேன் என்போது உள்ளத்தில் இருக்கும் அறிவாக இருக்கிறேனா அந்த அறிவுக்கு ஆதாரமான நிலையான அறிவாக இருக்கிறேனா உள்ளத்தில் தோன்றும் அறிவு வரும் போகும் நான் உணர்வு அறிவு ரெண்டு சொல் சொல்கிறேன் உணர்வும் அறிவும் வேறு அல்ல உணர்வுங்கிற சப்தத்தை சில சமயம் சொல்கிறேன் அறிவுன்னு சொல்கிறேன் இந்த இடத்துல அறிவுங்கிற சொல்ல சொல்கிறேன் உணர்வைத்தான் அறிவுன்னு சொல்கிறேன் உணர்கிறேங்கிறதுக்கும் அறிகிறேங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது ஐ நோ ஐ ஃபீல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் எடுத்துக்க கூடாது அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கூடாது ஐ ஃபீல் இட் ஐ நோ இட் அப்படின்னா நான் உணர்கிறேன்கிறதுக்கும் உணர்கிறேன்னு சொன்னாலே அறிவும் உணர்வும் பிரிக்க முடியாததாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ ஃபீலிங்கை நான் இல்லையா அறியிறதை ஃபீல் பண்ணுறேன்னா இல்லையா புரியுறதா அறிவாகவே நான் இருக்கிறேன் என்கின்ற அறிவு மனதில் ஏற்படுகிறது படிக்கிறதுனால ஏற்படுகிறது அந்த அறிவும் உண்மையல்ல அந்த அறிவாகவே இருக்கிறேங்கிற உண்மையை தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த உள்ளமோ இந்த உள்ளமோ உடலோ இந்த வாழ்க்கையோ எனக்கு உண்மையாக தோன்றவில்லை உண்மையாக தோன்றவில்லைன்னு அர்த்தம் இது வந்து போகிறது இது வந்து ஆகமா பாயி அனைத்த இதோடு போய் நான் எனக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் எப்போ பார்த்தாலும் ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டு பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸோடு என்ன நான் ஏதுக்கு இணைச்சிக்கணும் அதுதான் அபிமானத்தை இந்த ஞானம் என்ன பண்ணுறதுன்னா இந்த சந்நியாசத்துக்கு பேர் வித்வத் சன்னியாசம் அறிவால் மேற்கொள்ளப்படும் துறவு இந்த அறிவு துறவு அனைவருக்கும் தேவை செயல் துறவு தேவையோ இல்லையோ அறிவுத்துறவே முக்தி அறிவுத்துறவே முக்தின்னா என்ன அர்த்தம் அறிவே நான் என்பதை அறிந்த பிறகு அறிவையும் துறக்கிறேன் எந்த அறிவை துறக்கிறேன் எந்த அறிவை என்னால் துறக்க முடியும் துறக்கிறது கூட இல்லாததை எதுக்கு துறக்கணும் நான் இன்னொருத்தன் இருக்கிறதை தானேப்பா துறக்கணும் இல்லாததை எப்படி துறக்க முடியும் துறக்கிறதுக்கே ஒருத்தனை காணுமே தான் துறக்கிறதுக்கு என்ன இருக்குது துறவு பண்ணுறவனே இல்லையே சன்னியாசம் பண்ணுறதுக்கே ஆள் இல்லையே யார் சன்னியாசம் பண்ணுறது எதை துறக்கிறது துறக்கிறதுக்கு எதா ரெண்டாவது பொருள் இருந்தால் தானே முடியும் எல்லாம் ஓவருமா ஓவரில்ப்பா உண்மை இந்த லெவலை உன்னாலே அ அசிமுலேட் பண்ண முடியாது சன்னியாசமே கிடையாதுங்கிற ஞானந்தான் சன்னியாசம் அப்படி புரிஞ்சுக்கணும் சன்னியாசமே கிடையாது சன்னியாசமில்லாம் வியாபகம் அறிக்கும் அது வேணும் சன்னியாசம் இல்லாமல் படிக்க முடியாது ஏன்னா டைம் கொடுக்கணும் திடீர்னு ஏழு மணி கிளாஸ் வச்சால் வரணும் டைம் கொடுக்கணும் அதெல்லாம் ஒரு லெவல் ஆனால் எப்போவுமே இந்த பேதத்தை இந்த நிலையினுடைய வேற்றுமையை புரிந்து அதுதான் விஷயம் ஆக எதி மன்னிய சுவேத இத்தி எதி மன்னியசே தப்ரமேவத்வம் வேத்த அப்படி பண்ணணுங்கிறார் சங்கராஜர் அந்நிய அன்மயம் அதாவது நான் நன்றாக அறிவேன் என்று சொல்வாயே ஆனால் நீ கொஞ்சம்தான் தெரிந்து கொண்டிருக்கிறாய் நன்றாக அறிவேன் நன்றாக அறிவேன் சொல்லக்கூடாதுங்கிறார் சங்கராஜர் நன்றாக அறிகிறதுங்கிறது எதை அறியிறது அதனால் சூவே எதங்கிறதத்தான் எம்ஃபசைஸ் பண்ணுறார் ஆதிசங்கர் நன்றாக அறிவேன் என்று சொல்லாதே நன்றாக அறிகிறேன்னு சொன்னால் அல்பமாக அறிஞ்சிருக்கேன் அப்புறம் அது ஆப்ஜெக்ட் ஆகிடுங்கிறார் அதாவது எதஸ்ய பிரம்மணஹா ரூபம் தேவேஷு எதஸ்ய பிரம்மணஹா ரூபம் சுவேதய்திதி மன்னசே இந்த மனிதர்களிடத்திலும் தேவர்களிடத்திலும் ஏன்னா உபாசனை பண்ணியிருக்காங்கல்லையா அதனால் அதை சொல்கிறார் மனிதர்களிடத்திலும் தேவர்களிடத்திலும் இருக்குமின்ற இந்த ஆத்ம தத்துவத்தை நன்கு அறிவேன் என்று நீ சொல்வாயே ஆனால் உன்னுடைய அறிவு மீண்டும் சிந்தி விசாரம் பண்ண வேண்டியதுன்னு அதெல்லாம் நேற்றுக்கு பார்த்துட்டோம் இல்லை அறிந்திருக்கிறதாக நினைக்கிறேன் சொல்லி பதில் சொல்லிவிட்டான் அதைத்தான் நான் இப்போ சொன்னேன் நான் நன்கு அறிகிறேன் என்று நினைக்கவில்லை சுவேத அவன் முதல்ல என்ன சொன்னான் இவர் இவர் தான் சுவேதான்னு சொன்னார் இந்த சுவேத அவன் சொன்னான் விதித்தம் தான் சொன்னான் மன்னே விதித்த ஆஹா நான் நன்கு அறிகிறேன் என்று கருதவில்லை அறியவில்லை என்றும் அறியவில்லை அறியவில்லை என்றும் அறியவில்லை அறிகிறேன் என்றும் அறியவில்லை அறியவில்லை என்றும் அறியவில்லை புரிகிறதா அறிகிறேன் என்றும் அறியவில்லை அறி அறியவில்லை என்றும் அறியவில்லை அறிவாக இருக்கிறேன் நமக்குள் எவன் அறியவில்லை என்றும் அறிகிறேன் என்றும் அறியவில்லையோ அவனே அறிந்தவனாகக் கருதப்படுகிறான் அறிந்ததை காட்டிலும் வேறானது அறியாததை காட்டிலும் வேறானது என்று நீங்கள் சொன்னீர்கள் நானும் என்ன சொல்லுகிறேன் நான் அறியவில்லை என்று அறியவில்லை அறிந்திருக்கிறேன் என்றும் அறியவில்லை என்று நான் உங்களுக்கு பதில் சொல்லிவிட்டேன் முடிந்துவிட்டேன் ஆஹா யோனஸ் தத்வேத தத்வேத நோன வேதேதி வேதச்ச இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஆஹா அதாவது இது அது அந்த மனசில் இருக்கிற ஞானத்தையும் நிஷேதம் பண்ணணும் அகம் ஞானி அஸ்மிங்கிறது சொல்லப்படாது நினைக்கக்கூடாது ஏதோ விவகாரத்தில் ஏதோ இங்கே குருநாதருக்கு இருப்பை நான் இல்லை ஏதோ படித்து நாலு விஷயம் தெரிஞ்சுன்னு இருக்கும் அது பணிவாக சொல்லலாம் தப்பு இல்லை ஆனால் அதே சமயம் அந்த அபிமானம் இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அந்த அத்வைத்த நிஷ்டையைத்தான் ஆதிசங்கரர் அற்புறுத்துறார் அத்வைத்த நிஷ்ட முக்கியம் அதாவது என்ன சொல்கிறாரா குருவுக்கு நான் சரியாக புரிஞ்சுட்டுருக்கேங்கிறத குருவுக்கு புரிய வைக்கணும் நான் ஒன்று அப்படி ஒன்றும் மந்த புத்தி இல்லை அப்படின்னு காமிக்கிறதுக்காகவும் இப்படி பேசினானா ஆ சொல்கிறார் ஆச்சாரிய புத்தி சம்வாதார்த்தம் மந்த புத்தி கிரகண வெபோகார்த்த நான் நன்றாகத்தான் புரிந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் சொன்ன அதே அடிப்படையில் தான் என்னோடய பதிலும் அமைகிறது பார்த்து அன்ன தேவ தத் விதித்தாத் அத்தோ அவிதித்தா தஜித் இதெல்லாம் நீங்கள் இதை போட்டுனா பரவாயில்ல இந்த மாதிரி வார்த்தையை தான் சொன்னேன் அறியப்பட்டதுமல்ல அறியப்படுவதும் அல்ல எல்லாம் காலத்தின் அடிப்படையில் அறியப்பட போவதும் அல்ல அறியப்படாததுமல்ல அறிய முடியாததும் அல்ல அதை அறியப்படும் பொருளாக அறிய முயற்சி செய்யக்கூடாது சரி உபநிஷத் இப்போ குருவும் சிஷியர்களும் போயாச்சு உப்பநிஷத்தை இதை ஸ்தோத்திரம் பண்ணுறது இந்த ஞானத்தை புகழ்கிறது என்ன ஞானம் ஆத்மா ஞானஸ்வரூபம் அது எதையும் அறியாது அதுதான் நம்ம ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன் உணர்வு உணர்பவன் அப்புறம் உணரப்படு பொருள் அப்படிலாம் சொல்லிவிட்டேன் அப்போ உணர்வு தான் நான் உணர்பவன்கிறதையும் நீக்கணுங்கிறத இங்கே உங்கள் நோக்கம் இந்த மந்திரங்களுடைய நோக்கம் என்னென்னா உணர்பவன் என்கின்ற எண்ணத்தை நீக்கிவிட வேண்டும் அந்த தன் இதாவது இந்த வரையறைக்குட்பட்ட உடம்பு மனசு அந்த மனசில் இருக்கிற உணர்பவன் என்கின்ற தன்மை இதை நீக்கி விட வேண்டும் என்பது தான் இதனுடைய உள்ளார்ந்த நோக்கம் சொல்லப்போனால் அந்த இண்டிவிஜுவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாது இந்த தன்னுணர்வு என்பது ஒரு மாயத்தோற்றம் ஒவ்வொருவருடைய தன்னுணர்வும் மாயத்தோற்றம் என்பதை புரிந்து கொள்கிறோம் ஆனால் அதிலிருந்தே பண்ணி அதை புரிஞ்சுக்கிறோம் முள்ள முள்ளால்ால் எடுக்கிற மாதிரி நாம் இதை விசார இந்த வாழ்க்கையை விசாரம் பண்ணி வாழ்க்கையவே நீக்கிடுறோம் வாழ்க்கையவே ஆராய்ச்சி பண்ணி வாழ்க்கையவே எரிச்சுடுறோம் எரித்து அந்த எரி நெருப்பும் அணைஞ்சு போயிடுது அந்த ஹம்சகீத ஸ்லோகம் தான் அடிக்கடி நான் சொல்லிகிட்டு இருக்கேன் மூங்கில் காடு உராய்கிறது உராய்ந்து அதில் நெருப்பு தோன்றுகிறது அந்த நெருப்பு மூங்கில் காட்டை எரித்து விடுகிறது நெருப்பும் அணைந்து விடுகிறது இது முக்கியம் மூங்கில் காடுகள் உராய்கின்றன நெருப்பு தோன்றுகிறது நெருப்பு மூங்கில் காடுகளை எரித்து விடுகிறது நெருப்பும் அணைந்து விடுகிறது நாலு விஷயம் நான் வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணுகிறேன் அறிவு தோன்றுகிறது அறிவு வாழ்க்கையை எரித்து விடுகிறது அறிவும் அணைந்து விடுகிறது எந்த அறிவு ஆராய்ச்சி பண்ணின அறிவும் அணிந்து விடுகிறது இப்போ என்ன சூன்யந்தான் மிச்சமானா தூய அறிவு இந்த அறிவு மனசில் உற்பத்தி பேர் சம்ஸ்கிருதத்தில் விறத்தி ஞானம்னு பேர் ஸ்வரூப ஜானம் வேறு விறத்திக்ஞானம் வேறு ஸ்வரூப ஜானம் தான் கான்ஷியஸ்னஸ் விறத்தி ஞானங்கிறது தாட்ஃபார்மில் இருக்கிற நாலெட்ஜ் ஆக மனசில் இருக்கிற எண்ண வடிவமான அறிவு எண்ண வடிவமான அறிவு அந்த அறிவுக்கு உயிர் கொடுக்கிற அந்த அறிவுக்கு இருப்பை தருகிற தூய அறிவு அது ஞானமே வடிவானது அந்த ஜானம் வந்து விற்பிஜானம் மாதிரி இல்லை மனசில் ஏற்படுற அறிவு மாதிரி இல்லை அதனால்தான் அறிவுக்கு அறிவு அறியாமையையும் அறிவது அறிவையும் அறியாமையும் அறிவது இருளையும் ஒளியையும் கண் அறிகிறது இருட்டையும் கண்ணும் அறிகிறது இல்லையா கண் இருட்டை அறிகிறதா ஒளியை அறிகிறதான்னு ஒளி இன்மையைத்தான் இருட்டுங்கிறான் அதெல்லாம் விஷயம் வேறு அது அடுத்த லாஜிக் தர்க்கசாஸ்திரம் அது இது வெளிச்சம் இல்லாததான் இருட்டால் இருட்டுன்னு ஒரு பொருள் இருக்கான்னு கேட்டான் அதெல்லாம் அது தலை சுற்றும் ஆச்சா அதெல்லாம் தனி சமாச்சாரம் இப்போ வந்து இருட்டு இருட்டும் எனக்கு தெரியும் இருட்டுனா எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அவர் தான் இப்போ இப்போ நான் ஏதோ படித்தேன் முதல்ல நான் இருட்டை நினச்சி பயந்தேன் அப்புறம் நான் ஒளின்னு தெரிஞ்சுட்டேன் இருட்டு தான் என்னை பார்த்து பயப்படுறதுன்னா புரியுதா இந்த டார்க்னஸை பார்த்து நான் அஃப்ரைடு இங்கிலீஷில் சொல்லணும் அதனால் இந்த இருட்டை பார்த்து நான் ரொம்ப பயந்துன்றிருந்தேன் அப்புறம் எனக்கு புரிஞ்சது நானே ஒளி என்று அறிந்தேன் பிறகு இருள் என்னை கண்டு அச்சப்படுகிறதுண்ணா எல்லாம் சும்மா சொல்கிறது கவிதை ரொம்ப பெருசாக எல்லாம் நினச்சிக்க இருள் என்னை கண்டு அச்சப்படுகிறது அது மாதிரி உ முதல்ல இருட்டுக்கு என்னோ பயந்துன்றிருந்தேன் அப்புறம் நானே ஒளியாக இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே இங்கே அறியாமையுன்னு எடுத்துக்கணும் முதல்ல அறியாமையை கண்டு என்னோடய அஜ்யானத்தை பார்த்து எனக்கு பயமாக இருந்தது அப்புறம் பார்த்தேன் அஜ்ஞான பிரகாஷக் வகாகம் அறியாமையையும் அறிகின்றவனாக நான் இருக்கிறேன் அப்போ அறிவே வடிவானவன் நான் ஆகவே அறியாமை என்னை கண்டு பயப்படுறதுன்னா அறியாமை என்கிட்ட வருமா வராது ஆக எப்படி இந்த ஞாபகம் வச்சுங்க மூங்கில் காடுகள் உராய்ந்து நெருப்பு தோன்றி மூங்கில் காடுகளை எரித்துவிட்டு தானும் அணைந்து விடுவதைப்போல நான் என்னை பற்றிய உண்மையை ஆராய்ச்சி செய்து என்னை பற்றிய உண்மையை அறிந்து அந்த அறிவாகிய நெருப்பால் இந்த என்னை வரையறைக்குட்பட்ட எண்ணெய் எரித்து விட்டு அறிவால் எரித்துவிட்டு அறிவையும் அணை அறிவும் அணைந்து போகிறது நான் அறிவையும் ஞானத்தையும் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கலகிக்கத்துல எல்லாம் ஞானம் இருந்தால் எனக்கு இது தெரியுமாக்கும் அது தெரியுமாக்கும் சொல்லிகிட்டே இருப்பான் இங்கே வந்து எனக்கு மெய்ப்பொருளே எனக்கு தெரியும்னு கூட சொல்ல மாட்டோம் அதனால்தான் மௌனி பாபா புரிஞ்ச உடனே என்ன ஆடுறதுன்னா மனம் அடங்கிடுறது சித்தம் மௌனம் செயல் வாக்கு ஏன்னா இன்னொரு ஆப்ஜெக்டே இல்லை இன்னொருத்தன்ட்டு போய் நான் ஷேர் பண்ணிக்கணும்னா கூட அவனுக்கு நான் ரியாலிட்டி கொடுக்கணும் என்னோடய பாடி மைண்டுக்கு நான் ரியாலிட்டி கொடுக்கணும் இன்னொருத்தனுடைய பாடி மைண்டுக்கு நான் ரியாலிட்டி கொடுக்கணும் அப்போ தான் எனக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசையே வில்லிங்னஸே வரும் ஷேர் பண்ணிக்கணுங்கிற வில்லிங்னஸ்ஸே எப்போ வரும் இன்னொரு பர்சனையும் நான் வந்து இருக்கான்னு ஒத்துக்கணும் எல்லாம் இருக்கிறதெல்லாம் நீயும் பொம்மை நானும் பொம்மைன்னு வேணும்னா அது இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறம் இது பண்ணுறது அதை இறங்கி வந்து சொல்கிறது சொல்லிட்டு பேசாமல் இருந்துடுறோம் பாடம் சொல்கிறதுக்கு யாருக்கா குருவே கிடையாது சிஷ்யனே கிடையாதுன்னா எங்கே பாடம் சொல்கிறது அப்படின்னு இந்த அந்த லெவல் வரைக்கும் போயிடுவோம் அதுக்கப்புறம் இதை ஹேண்டில் பண்ணுவோம் அப்போ நம்ம இதை ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது பண்ணக்கூடாது அப்படி சொல்லி இதையும் திரும்பவும் அப்படியே வச்சுருக்க முடியாது ஏன்னா நம்ம நம்ம பாடம் வந்து உண்மையிலேயே போய் சேரணும்னா அது மாதிரி சொன்னால் தானே முடியும் ஆக உபனிஷத் இப்போது குரு சிஷியர்கள் போயாச்சு உண்மையை புரிஞ்சுன்றாச்சு இந்த மாதிரி ஒரு உபதேசம் பார்க்க முடியாது எந்த உபனிஷத்துலேயும் ஆத்மா நித்திய ஜப்தி ஸ்வரூப்பஹா பிரம்மை பிரம்மைவ சத்தியம் நேக நாநாஸ்தி கிஞ்சன ஒன்றுமே கிடையாது இதுதான் எப்போவும் சமாதி தான் இதுதான் சமாதி அதனால் இந்த உலக வாழ்க்கையில் இருந்துட்டு இந்த உலக வாழ்க்கையை ஏதோ பேருக்கு மதிச்சுண்டு அதுக்கு அதே சமயம் தர்மத்தை வயலேட் பண்ண மாட்டோம் இது மித்தியாக சொல்லி இந்த விவகாரத்துலேயும் நமக்கு துக்கம் வேண்டான்னா தர்மமாக இருக்கணும் மேக்சிமம் தர்மமாக இருந்தால் தான் முடியும் மேக்சிமம்னா என்ன முடியும் ஏதோ ஜன்மாந்திர பாபத்தை அனுபவிப்போம் அது வேறு விஷயம் ஆனாலும் இத ரொம்ப அழகாக இது ரொம்பவும் ஓவராக இது பண்ணி உள்ளுக்குள்ளே போய் மாட்டிக்க மாட்டோம் அதுதான் அந்த ஞானத்தினுடைய பெரிய பிரயோஜனம் அடுத்த மந்திரம் எஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் எஸ்ய நவத சா அவிஞாத்தம் விஜானதாம் விஜாத்தம் அவிஜானதாம் எஸ் மதம் தஸ்யம் மதம் எஸ் ந வேதசவிஜான சங்கரபாஷியத்தை அப்படியே நான் ஃபாலோ பண்ணுறேன் இப்போ சிஷிய ஆச்சாரிய சம்வாதாத் பிரதிநிவத்திய குருசிஷியருடைய உரையாடல்கள் வந்து விலகி விழி விலைக்கு வந்து முடிஞ்சு போச்சு ஸ்வேனரூப்பேண ஸ்ருதி ஸ்ருதியானது தன்னுடைய ஸ்ருத்தினா உபனிஷத்தே பேசுகிறது தான் குரு சிஷ்யர்கள் பேசிட்டு போயிட்டாங்க இப்போ உபனிஷத் பேசுகிறது மந்திரங்கள்லாம் பேசுகிறது இதுவே இது ஒரு ரிஷி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க இவ்வளோதான் சமஸ்தம்வாத நிவிற நிவிறம் அர்த்தமே போதையதி நிர்வத்தம் அர்த்தமே போதையதி இதுவரைக்கும் ஹோல் டைலாக் டைலாக் இதுவரைக்கும் நடந்த சம்பாதத்தினுடைய சாரம் என்னங்கிறது சொல்லுகிறது நிர்வத்தம் அர்த்தமேவ போதையதி சமஸ்தம்பாத நிர்வத்தம் இதுவரைக்கும் நடந்த இந்த கலந்துரையா உரையாடல் இவர் கேள்வி கேட்டார் பதில் சொன்னார் அந்த உரையாடலுடைய உரையாடலிருந்து என்ன நாம் தெரிந்து கொண்டோம் என்பதை சொல்லுகிறது எஸ்யாமத்தம் இத்தியாதினால் எஸ்ய பிரம்மவிதா அமதம் அவிஞாத்தம் அவிதித்தம் பிரம்ம இ மதம் அபிப்பிராய நிச்சய தய மதம் ஜாத்தம் சமயப் பிரம்ம இத்தியபிப்பிராய எஸ் அமதம் தய மதம் அது அறியப்படாததோ எவனுக்கு அது அறியப்படாததோ இதுதான் முன்னாள் யோன்தத்வேத தத்வேத நோன வேதேதி வேதச்ச இந்த சொற்களை நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணிடும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தால் கூட ஒரு மாதிரி ஆயிடும் யோனஸ் தத்வேத தத்வேத நோன வேதேதி வேதச்ச நமக்குள் எவன் அதை அறிவதாக அறிவில் அறியவில்லையோ அவனே அதை அறிந்திருக்கிறான் அறிவு அறியாமைக்கு அப்பாற்பட்டதாகவும் அறியப்படாததற்கும் அறியப்படாததற்கும் அப்பாற்பட்டதாகவும் அதை அறிந்திருக்கிறானோ அவனே அறிந்திருக்கிறான் இங்கே சிம்பிள் தான் அது எஸ்ய அமதம் அது அறியப்படாத அவ மதம்னா சங்கராச்சாரியர் அவிஜாத்தங்கிறார் அறியப்படாததோ தஸ்ய மதம் அவனுக்கு அது அறியப்பட்டது எவன் அதை அறியப்படு பொருளாக அறியவில்லையோ அவன் அதை அறிந்திருக்கிறான் எவன் அதை அறியப்படு பொருளாக இல்லை என்று அறிந்திருக்கிறானோ அவன் அதை அறிந்திருக்கிறான் அப்படி புரிஞ்சுக்கணும் எஸ் என்ன சொல்கிறது சிம்பிளாக சொல்கிறது எவனுக்கு அது அறியப்படவில்லையோ அவனுக்கு அது அறியப்பட்டது அதுதான் விஷயம் எவனுக்கு அது அறியப்படவில்லையோ அவனுக்கு அறியப்பட்டது அறியப்படவில்லையோன்னு நீங்கள் போட்டுக்கணும் அறியப்படு பொருளாக அறியப்படவில்லையோ அவனுக்கு அப்பொருள் அறியப்பட்டது ஆத்மான்னு அர்த்தம் பாடம் முழுக்க அப்படின்னா எந்த எந்த பொருள் அறிஞ்சான்னு கேட்கக்கூடாது ரொம்ப நேரம் கழிச்சு தன்னைத்தான் அர்த்தம் எவனுக்கு ஆத்மா தான் அறியப்படாதது என்று அறியப்பட்டதோ அவனுக்கு அது அறியப்பட்டது ஆத்ம ஜானம் எவன் தன்னை அறியப்படு பொருளாக அறியவில்லையோ அவன் தன்னை அறிந்திருக்கிறான் தன்னை பற்றிய உண்மையை அறிந்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் எவன் தன்னை அடி பொருளாக அறியவில்லையோ அறிய முடியாது என்று அறிந்திருக்கிறானோ அவன் தன்னை பற்றிய உண்மையை அறிந்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் மதம் எஸ்ய நவேத சகா எஸ்ய மதம் இந்த இடத்துல மதம்னு சொன்னால் ஞானம்னு அர்த்தம் இந்த மதம்ங்கிற சப்தம் என்ன ஹிந்து மதம் கிறிஸ்தவ மதம் அந்த மதம் இந்த மதம் வைஷ்ணவ மதம் சைவ மதம் மதம்னு சொன்னாலே கொள்கை கோட்பாடுன்னு அர்த்தம் அபிப்பிராயம்னு அர்த்தம் சங்கராஜர் தான் சொல்கிறார் அபிப்பிராயா மதம் அபிப்பிராயா அபிப்பிராயர்த்தம் நிச்சய கன்விக்ஷன் எனது கருத்து உறுதியான கருத்து உறுதியான கொள்கை இந்த தகாரம் வந்து தக்காரமாகச்சுன்னு சொன்னால் கர்வம்னு அர்த்தம் தா தான் வித்தியாசம் நான் சொல்கிற வித்தியாசம் தெரியறதோ எல்லாம் ஒன்றா இருக்குதுன்னு அத்வைத்தமிட்டான் இந்த லா லா பாடுற பாடருக்கே தமிழில் அழகாரம் இந்த ழா தான் தமிழுடைய மாபெரும் சிறப்பே அதனால தான் தமிழ் அப்படின்னு வச்சிருக்கிறதுக்கு காரணமே இந்த இழக்கரம் தான் ரொம்ப முக்கியம் இந்த ஜெய்மினி சாமம்னு ஒரு சாமவேதம் இருக்குது அந்த சாமத்தில் இந்த அழா சொல்கிறாங்க ஆனால் சம்ஸ்கிருத லிபியில் அந்த அழா கிடையாது ஆனால் அழாங்கிற உச்சாரணம் ஜெய்மினி சாமவேதத்தில் இருக்குது அது எப்படி இருக்குதுன்னு தெரியல அது ஒன்று தான் அதிசயமாக இருக்குது ஆனால் அந்த இழக்காரம் வந்து தமிழுக்கே உரியதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் தமிழில் அது போடப்பட்டிருக்கு இந்த இழக்காரமே அது தமிழுங்கிற அந்த எழுத்துலேயே அந்த மொழியிலேயே அழா இருக்குது மலையாளத்துலேயும் தமிழ்லேயும் தான் இந்த அழா மலைய வந்து இந்த அழாக்கு எழுத்துருக்கா தெரியாது எழு இருக்குது தமிழ் அழா இருக்கே அதுனால் தமிழ்லேருந்து வந்தது தான் மலையாளம் அதனால் இந்த யா அப்படி இருக்கு நான் இப்போ பாஷா ஆராய்ச்சிக்கு போகலை சொல்கிறேன் இந்த லகார லக்காரம் இங்கே என்னென்னா மதம் மதம் தான் அது மதம்னா கர்வம்னு அர்த்தம் புயடுன்னு அர்த்தம் ஆனால் இங்கே மதம் ஆக மதம்னு சொன்னால் இந்த இடத்துல அபிப்பிராயம் கன்விக்ஷன் நிச்சயம் அப்படிலாம் சொல்லலாம் எஸ்ய மதம் சஹா ந வேத எவனுக்கு அது அறியப்படு பொருளாக அறியப்பட்டதோ அவன் அதனை அறியாதவன் சகா நவேத எனக்கு ஆத்மாவை நன்னா தெரியும் அப்படின்னு சொல்கிறோன்னு அது எந்த ஆங்கிளில் எப்படி சொல்லு பார்ப்போம்னு சொல்லணும் இந்த மாதிரி சொல்லணும் அதாவது ஆத்மாவை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது சப்ஜெக்டுங்கிறது தான் அர்த்தம் ஆக அவிஞ்ஞா எஸ்யா மதம் மதம் எஸ் மதம் சா நேத விஜானதாம் அவிஜாத்தம் அவிஜானதாம் விஜாத்தம் அதே ரிப்பீட்டேஷன் தான் அதேதான் ஜாத்தம் ஜாத்தம் சமய ப்ரம்ம இத்தியபிப்பிராய அதாவது சங்கராச்சாரர் என்ன சொல்கிறார் எவனுக்கு அது அறியப்படாததோ அவனுக்கு அறியப்பட்டது எஸ் ஏ எஸ் ஏங்கிறதுக்கு பிரம்மவிதாங்கிறார் எஸ்ஏன்னா எந்த பிரம்மவித்து பிரம்மவித்துன்னு அடுத்த பிரம்மத்தை அறிந்தவனுக்கு அமதம் அது அறியப்படாததோ அவதித்தம் பிரம்ம அமதம் ஈஸ் இக்குவல் டு அவிஜ்ஞாத்தம் அிக்ஞாத்தம் ஈஸ் இக்குவல் டு அவதித்தம்னு போடுறார் ஒரே இது அமதம் ஈஸ் இக்குவல் டு அவி அவிஜாத்தம் அவிஜாதம் ஈஸ் இக்குவல் டு அவதித்தம் அவிதித்தம் பிரம்ம பிரம்மன் அறியப்படாதது இத்தி மதம் என்று மதம் மதம்னா அபிப்பிராய நிச்சய தஸ்ய மதம் தய மதம்னா என்ன ஞாதம் சமயக் பிரம்ம இத்தி அபிப்பிராய அவன் பிரம்மத்தை அறிந்திருக்கிறான் என்பது கருத்து எஸ்ய புன மேலும் எஸ்ய புனக மதம் எவனுக்கு எவனுக்குன்னா இந்த இடத்துல பிரம்ம விதாகனு போடலை மதம் ஞம் ஞாத்தம்னா என்ன விதித்தம் அறியப்பட்டதோ மயா பிரம்மேதி நிச்சயா என்னால் பிரம்மம் அறியப்பட்டது அப்படின்னு அவன் நினைச்சானேயானால் ந வேதைவ சகா தனக்கு அந்நியமாக பிரம்மத்தை அவன் அறிந்திருப்பானேயானால் அவன் பிரம்மத்தை அறிந்தவன் இல்லை ஆத்ம வத்திரிக்திரம் பிரம்மசப்தந்தான் யூஸ் பண்ணுறார் சங்கராச்சாரர் ஆத்மாங்கிற சப்தம் கூட யூஸ் பண்ணலை பிரம்மங்கிற சொல்லத்தான் பயன்படுத்துகிறார் ஏன்னா ஏற்கனவே ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தை ஸ்ரோத்திய ஸ்ரோத்திரம் பிரம்ம மனசோ மன பிரம்ம வாச்சோ வாச்சம் பிரம்ம சவி பிராணச பிராண பிரம்ம சுஷச்சு பிரம்ம ஆனால் ககா தேவகாங்கிற கேள்விக்கு பிரம்ம சொல்லியிருக்கு அதனால் பிரம்மன்னே எடுத்துக்கிறார் அப்படி தான் அர்த்தம் பண்ணிட்டு வரார் ஏன்னா அதுக்கப்புறம் நேதம் எதிதம் உபாசத்தையெல்லாம் சொல்லப்பட்டதுனால அது உறுதியாகி விட்டது ஆ சமக் பிரம் விதித்தம் மயா பிரம்மேதி நிச்சயா நவேதைவ சஹா அவன் அறியவே இல்லை ந பிரம்ம விஜானாதி சகா அவன் பிரம்மத்தை அறியவில்லை பிரம்மத்தை தனக்கு வேறாக அறியக்கூடாது பிரம்மம் ஆத்மஸ்வரூபம் ஞானஸ்வரூபம் என்பது கருத்து வித்வதவிதுஷோ ய யோக்தோ பக்ஷ அவதாரயதி அவிஞ்ஞாத்தம் விஜானதாம் அறிந்தவர்களுக்கு அது அறியப்படாததாகவே இருக்கிறது அவிஞ்ஞாத்தம் விஜானதாம் விஜானதாம் அவிஜாத்தம் மாற்றி படிக்கணும் அது அறியப்பட்டிருக்கிறது என்று சொல்பவர்களுக்கு அது அறியப்படாது திரும்பவும் ரிப்பீட்டேஷன் தான் அது வேறு விதமாக சொல்கிறது விஜானதாம் அவிஞ்ஞாத்தம் அப்படி படிக்கணும் அறியப்பட்டவர்களுக்கு அது அறியப்படாதது அவிஜானதாம் விஜாத்தம் அறியப்படாதவர்களுக்கு அது அறியப்பட்டது ஒரு மாதிரி ஆயிடும் சொல்கிறதும் பொறுமையாக சொல்லணும் கேட்குறதும் பொறுமையாக கேட்கணும் அதையே ரிப்பீட்டிஷ் ரிப்பீட் பண்ணுறது ஆனால் அதுக்கு காரணமெல்லாம் சொல்கிற சமியக் விதித்தாம் இத்தியது விஜாத்தம் விதித்தம் பிரம்ம அவிஜானதாம் அமன்யக் அசமியக் இந்திரிய மனோபுத்திஷு ஏவ ஆத்மதர்சினாம் இத்தியர்தா அவங்களுக்கு வந்து இந்த இண்டிவிஜுவாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் சொல்கிறார் இண்டிவிஜுவாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கிறவனுக்கு அது தெரியாது இண்டிவிஜுவாலிட்டினுடைய ரியாலிட்டி புரிஞ்சு எடுத்துன்னு சொன்னால் அவனுக்கு புரியுங்கிற அர்த்தத்தை சங்கராச்சாரர் கொண்டு வரார் இந்திரிய மனோபுத்திஷு ஏவ ஆத்ம தரிசினாம் இந்த உடம்பு பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் தான் ஆத்மானு இருக்கிறவனுக்கு முடியாது அப்படி சொல்கிறார் நது அத்தியந்தமேவ அவ்யபுனா நி தஷா விஞ்ஞாத்தம் அஸ்மிர மதிபதி ஆஹ இந்த தன்னுணர்வ உறுதியாக பற்றி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த உண்மை விளங்காது அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார் ஆஹ இியமனோஷு உபாதிஷு ஆத்மர்ஷி ப்ரமோபாதி விவேக அனுப்பலம் புத்தியது உதேச்ச விஜாத்தா விதிதம் ப்ரஹ இது உபபியத்தை பிராந்திஸ்து அத்த அசமியக் தரிசனம் பூர்வபக்ஷத்துவேன உபநியா உபன்யசத்தை இந்த ஆர்டரை சொல்கிறார் எஸ்ய அமதம் தஸ்ய மதம் அவிஜானதாம் விஜயானதம் முதல்ல அதை போட்டிருக்கு அதை பார்த்துங்கிற அந்த ஆர்டரை மந்திரத்தோட ஆர்டரும் இம்பார்ட்டண்ட்ங்கிறார் சங்கராச்சர் இந்த இடத்துல ஆஹா எஸ்யா மதம் தஸ்ய மதம் எவனுக்கு ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான் இந்த ரிப்பீட்டேஷன் எதுக்குன்னா இது எம்ஃபசைஸ் பண்ணுறது அழுத்தம் கொடுக்கிறது சொல்ல மாத்திருக்கர் பொருள் ஒன்று தான் எஸ்ய அமதம் தஸ்ய மதம் எஸ்ய மதம் சஹா நவேத விஜானத்தாம் அவிஞ்ஞாத்தம் அவிஞாத்தம் அவிஜானத்தாம் அவிஜாத்தம் அழுத்தம் கொடுக்கறதுக்காக சொல்லியிருக்கார் தன்னுணர்வு தன்னுணர்வுங்கிற வார்த்தையை சொல்கிறேன் இந்த இண்டிவிஜுவாலிட்டியை வந்து அது வந்து ஒரு மேலெழுந்த வாரியான உண்மைதான் வாஸ்தவம் இல்லை இந்த நான்கிறது வந்து இந்த உடம்போடு வரையறுக்கப்பட்டிருக்கிற நான் உண்மை அல்ல அப்படிங்கிற உண்மை புரிஞ்சாத்தான் இந்த பிரம்மன் வரையறுக்கப்படாத இந்த பிரம்ம தத்துவம் விளங்கும்னு அர்த்தம் அதுக்கு தான் நம்ம சொல்கிறது உண்டு வழக்கமாக என்னை வந்து உருவமாக நான் உண்மைனுங்கிறத திருடமாக இருந்தேன்னா கடவுளுக்கு நான் உருவம் கொடுக்கத்தான் செய்வேன் எப்போ எனக்கு உருவம் இல்லைன்னு தெரிகிறதோ அப்போ தான் கடவுளுக்கும் உருவம் இல்லைன்னு எனக்கு புரியும் இது ரெண்டும் ஒரே நேரம் ஆ பகவான் ரூபமாக அரூப்பமாக ரூபா ரூபமாங்கிறது இருக்கட்டும் உன்னை நீ என்ன நினைக்கிற அது முதல்ல சொல் கடவுள் உருவமா அருவமா அரு உருவமானு கேட்குறியே உன்னை முதல்ல நீ என்ன நினைக்கிற நீ உருவமா நீ அருவமா நீ அரு உருவமா அதை முதல்ல சொல் என்ன உருவமாக தான் நினைக்கிறேன்னு அப்போ இன்னும் உருவமாக நினச்சா கடவுளுக்கு வேறு உருவம் தான் கொடுத்தானு வேறு வழி கிடையாது இல்லை நான் அருவம்ண்ணா தான் ரெண்டு கிடையாது அது ஞாயம் வச்சுக்கும் ரூபத்தில் தான் ரெண்டு ரூபம் இருக்கும் ரூபா ரூபத்திலையும் கூட ரெண்டு இருக்கலாம் ஆனால் ரெண்டு இருக்குன்னு எப்படி சொல்லுவேன் அப்போ ரெண்டு பேரும் அருவந்தான் அப்புறம் இரண்டு இரண்டு இருக்க முடியாதப்பா அருவம் என்பது ஒன்று தான் அப்போ நீயும் பிரம்மமும் புரியறதில்ல இது ஒரு வழி இப்போ இப்போ இதில் அடுத்த கேள்வி வரும் இங்கே தான் அத்வைத சித்தாந்தத்தில் இருக்குது அடுத்த கேள்வி மூன்றும் உண்மையாக இந்த மூன்றில் எது முழுமையான உண்மை உ உருவம் அருவம் அரு உருவம் இதுக்கு பேர் உருவம்னா ரூபம் அருவம்னா அருபம் அப்புறம் வந்து அரு உருவம்னா ரூபாரூபம் சிவலிங்கம் இந்த யந்திரங்கள் சக்கரங்கள் இதெல்லாம் ரூபாரூபம் வடிவம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது வடிவம் இல்லைன்னு சொல்ல முடியாது சிவலிங்கத்துக்கு என்னது அது இருக்குது அதில் ஏதாவது ஃபார்ம் இருக்குது நம்மளை மாதிரி கை கால் கண் மூக்கெல்லாமல் இருக்குது அதுக்கு அதெல்லாம் கிடையாது தக்ஷணாமூர்த்திக்குன்னா கண்ணு கால் மூக்கெல்லாம் இருக்குது இந்த மாதிரி ரூபங்கள்லாம் இருக்குது மனுஷ ரூபம் மாதிரி தான் இருக்குது அதில் கொஞ்சம் விசேஷமாக கையை ரெண்டு கையை கூட கூட்டி அந்த ஆபரணங்கள் அவங்களுடைய ஃபார்ம் எல்லாம் அதுக்குன்னு சில லட்சணங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணுறோம் ஆனால் மேக்சிமம் பார்த்தா மனுஷிய ரூபந்தானே அது அப்புறம் நமக்கு அதுக்காக விநாயகர் ஒன்று வச்சுருக்கோம் நரசிம்மர் இப்படியெல்லாம் வச்சுருக்கோம் அதெல்லாம் அப்புறம் ஆனால் பெரும்பாலும் மேக்ஸிமம் என்னது இதில் மனுஷ ரூபந்தான் இருக்குது இப்போ நம்மளை மாதிரி தான் அதையும் வச்சுருக்கோம் இப்போ ரூபம் அரூப் ரூபாரூபம்னு சொன்னால் சிவலிங்கம் இந்த ஸ்ரீசக்கரம் மேரு இது மாதிரி இருக்குது அதெல்லாம் ரூபம்னு சொல்ல முடியாது அரூபம்னு சொல்ல முடியாது நம்ம அந்த பூஜைக்கு ஒரு வஸ்துவாக வச்சுன்னு இருக்கோம் மஞ்சள் பிள்ளையார பிடிக்கிறோம் இப்படி அது ரூபமாக அரூபமாக ரூபா ரூபமாக ரூபா எதுக்கு இதை சொல்கிறோம்னா இதெல்லாம் பூஜைக்காக வச்சுருக்கோம் ஆனால் கடைசியில் அரூப்பம்ங்கிறது வந்து அருவத்தை நான் நினைக்கிறேன்னு நான் அருவத்தை நினைக்கிற நீ உருவமாக இல்லையா உருவமாக அருவமாக நான் அருவத்தை தியானம் செய்கிறேன் அப்படின்னு நீ ஸ்பேஸை தான் மெடிடேட் பண்ண முடியும் ஆகாஷத்தை தான் நீ தியானம் பண்ண முடியும் வேறு என்னத்தை தியானம் பண்ண முடியும் ஆகாஷத்துக்கு ரூபம் கிடையாது அப்போ ஆகாஷத்தை நீ தியானம் பண்ணுறதுன்னா நீ வந்து உன்னை என்னவாக நினச்சுன்ட்ருக்க அது ரொம்ப முக்கியம் நீ ஆகாசமானா இதெல்லாம் தான் சிக்கல் அதில் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் பிரம்மனை பற்றி இங்கே சொல்கிற போது பிரம்ம ஜானம் சங்கராச்சாரியர் ஆத்மஜானத்தை பிரம்ம ஜானமாக சொல்கிறார் அவன் கேட்ட கேள்வி ஆத்மஜானம் ஆனால் அந்த ஆத்மா பிரம்மன்கிறதே ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு வர்றார் சங்கராச்சர் ஏன்னா மந்திரம் அப்படி இருக்குது எத் வாச்சா அனபியுதித்தம் ஏன்னா வாகபியுத்தியத்தே ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தே இது ஏற்கனவே எட்டு அத்தியாயத்தில் அதெல்லாம் உபாசனை சொல்லி இங்கே வந்து மாறுறதுனால உபாசனை இல்லை அதனால தான் இது ஞான காண்டம் உபனிஷத்துன்னு இதுக்கு பேர் இதுக்கு முன்னாடி இந்த எட்டு அத்தியாயத்துக்கு உபனிஷத்துன்னு பேர் இல்லை அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் டெக்ஸ்டை மனசில் வச்சுன்னு தான் பேச முடியும் ஆக அவிஞ்ஞாத்தம் விஜானதாம் விஜாத்தம் அவிஜானதாம் இந்த ஆர்டரும் முக்கியம் முதல்ல அதை சொல்லிவிடுறார் யாருக்கு அது அறியப்படாததோ அறியப்பட்டது அப்புறம்தான் அடுத்தது அதாவது இந்திரிய உடம்பு மனசு புத்தியில் ஜீவ புத்தியை பிரம்மபுத்தினால் ஜீவ புத்தியை நிஷேதம் பண்ணவனுக்கு தான் அது புரியும் அப்படின்னு அர்த்தம் ஜீவபுத்தி இருக்கிறவனுக்கு பிரம்ம புத்தி வராது ஜீவபுத்தி ஸ்ட்ராங்காக இருக்கிறவனுக்கு பிரம்ம புத்தி வராது அதில் அந்த ஜீவ புத்தியை விடுறதுங்கிறது ரொம்ப அடிக்ஷன் இது சுவாமி நீங்கள் என்ன சொல்லுங்கோ எனக்கு அந்த பூஜையில் இருக்கிற ஆனந்தம் வேதாந்தத்தில் இல்லேம்மா அது இமோஷன் உணர்ச்சி நீ உணர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஆனால் ஏதாவது பிரச்சனை வரும்போதான் தெரியும் இப்போ தெரியாது அதில் பூஜை யாரும் விடைச்சோன்னா நீ இந்த தத்துவத்தை தெரிஞ்சுட்டு அப்புறம் பூஜை பண்ணேன் சொல்லப்போனால் இந்த தத்துவத்தை தெரிஞ்சின்ற பிறகு பூஜை பண்ணுறது ரொம்ப அனாயாசமாக வேற இருக்கும் ஒரு ஆயாசமும் இருக்காது பாயசம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அது ஒரு ஆயாசமும் இருக்காது அப்பா ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்த லெவலில் தானே பேஷண்ட் இருக்கும் இல்லை இல்லை எனக்கு நான் இந்த என்ன என்னோடய எனக்கு நான் தனியாக இருக்கணும் பகவானை பூஜை பண்ணணும் அதுக்கு அது ஒரு வழக்கமாக ஒரு உதாரணம் இருக்குது நாங்கள் நாங்கள் கற்கண்டை சுவைக்கவே விரும்புகிறோம் கற்கண்டாக மாற விரும்பவில்லைவாம் கேட்டிருக்கீங்களோ நாங்கள் கற்கண்டாக மாற விரும்பவில்லை நாங்கள் கற்கண்டை சுவைக்கவே விரும்புகிறோம் சுகர் ஜாஸ்தியாகிடும் கற்கண்டை சுவைக்கவே விரும்புகிறோம் அது என்னென்னா கற்கண்டாக மாறிட்டால் நானே கடவுள் ஆகிடுவேன் நானே கடவுள் ஆகிட்டால் என்ன நான் எப்படி சுவைக்கிறது அதனால் நான் நான் தனியாக பகவான் எனக்கு எனக்கு வச்சு அவருக்கு பூஜை பண்ணி தேரோட்டி இது பண்ணி அத்தனை இதெல்லாம் பண்ணி அவரை சீராட்டி எல்லாம் பண்ணி அதை ஆனந்தமாக ஆடி பாடி அப்படி சந்தோஷமாக இருக்கிறது தான் ஆனந்தமே தவிர இந்த வரட்டு இது எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுவிட்டு எல்லாம் பிரம்மம் இப்படி உட்காந்து இன்னும் அதில் எவ்வளோ சிரமங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் நான் ஆரம்பித்தேன்னா பெரிய டாபிக் அது அதில் இண்டிவிஜுவாலிட்டி இருந்தாலே கம்பேரிசன் வரும் அது உயர்ந்தது இது தாழ்ந்தது மனசில் சஞ்சலம் இருக்கும் முழுக்க முழுக்க மனசாந்தி இருக்காது மனசையே நீக்கிறது தானே அத்வைதம் மனசு தன்னுணர்வையே நீக்குகிறதே இல்லைவோ முக்கியம் இதை புரிஞ்சின்ற பிறகு ஹேண்டில் பண்ணலாம் எப்போ வேணாலும் என்னென்னா அதுலேருந்து இதுக்கு மாற்றிக்கலாம் துவைத்தத்தில் ஏதாவது இந்த பக்தி விவகாரத்தில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா உடனே சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம் இருக்கவே இருக்குது எஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் எஸ்ய நவேத சகா அவிக்ஞாத்தம் விஜானத்தாம் விஜாத்தம் அவிஜானத்தாம் வரலாமேனா அந்த இடத்துல வரைக்கும் வந்துட்டு பகவானே வந்து சொன்னா கூட வேண்டாம் எவ்வளோ பெரிய பெரிய ஆச்சாரர்கள்லாம் இருக்காங்க மகா கிருஷ்ண பக்தன் மதுசூதன சரஸ்வதி கிருஷ்ணாத்பரம் ந தத்வமகம் ந ஜானேன்னு சொன்னவர் மதுசூதன சரஸ்வதி அவர் அத்வைத சித்தின்னு ஒரு புஸ்தம் எழுதியிருக்கார் அவரை மாதிரி கிருஷ்ண பக்தனை பார்க்க முடியாது யார் மதுசூதன சரஸ்வதி அவர் பெங்காலி அந்த சுவாமி அவர் வந்து மதுசூதன சரஸ்வதி பகவத்கீதைக்கு கூடார்த்த தீபிகைன்னு எழுதியிருக்கார் அற்புதமான சங்கரபாஷியத்தை தான் ஃபாலோ பண்ணுறவர் ஆனா அதே சமயம் பக்திக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே போவார் யோகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் பக்திக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் ஆனால் அதே சமயத்துக்கு அத்வைதத்தை காம்ப்ரமைஸ் பண்ணவும் மாட்டார் அப்பேற்பட்ட உத்தமமானவர் அந்த இந்த நியாயாமத்தம்னு ஒரு வியாச தீர்த்தர்னு ஒருத்தர் எழுதினார் துவைத்தத்தை இது பண்ணி கண்டனம் பண்ணி அவங்க எழுதினாங்க இவர் எழுதினார் மதுசூதன சரஸ்வதி அத்வைத சித்தின்னு எழுதினார் அதுதான் இன்றைக்கும் சன்னியாசிகள்லாம் அதை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க ஞானி வை அத்வைத அந்த அத்வைத சித்தி படிக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சித்தி படிக்கிறோன்னா பெரிய விஷயம் அது எல்லாம் விஷயம் அதில் பாண்டித்யன் நிறைய தெரிஞ்சுக்கலாம் பாண்ட் நிறைய விரத்தி புலமை நிறைய விரத்தியாகும் அத்வைத சித்தியெல்லாம் படித்த எதுக்கு சொல்கிறேன் அவ்வளோ பெரிய அத்வைத சித்தி கிரந்தத்தை எழுதினவர் மகாகிருஷ்ண பக்தன் அதனால் அத்வைதிகள் ஒன்றும் துவைத்திகள பக்திக்கு விரோதிகள் கிடையாது சொல்லப்போனால் அவங்களுடைய பக்தி அதிகம் ஏன்னு கேட்டால் இவ்வளோ பெரிய ஜானம் கிடச்சதுங்கிறதுக்காக விவகாரத்தில் எப்பவும் ஸ்ர்தா பக்தியோடு தான் இருப்பாங்க குருபக்தி சாஸ்திர பக்தி ஈஸ்வர பக்தியை ஒரு நாளும் விடமாட்டோம் அதே சமயம் அது சத்தியம்னு நினைக்க மாட்டோம் இது கொஞ்சம் மெச்சூரிட்டி இருந்தால் புரியும் சரி அடுத்த மந்திரத்தை படிப்போம் இந்த மந்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுறது திரும்ப எல்லாத்தையும் இந்த மூணாவது மந்திரம் ஹோல் இதுவரைக்கும் நடந்த அத்தனையினுடைய சம்மப்புங்கிறார் ஆதிசங்கரர் இந்த வாத சம்பாத குரு சிஷிய சம்பாதத்தினுடைய சாரம் இதுதான் பிரம்மம் அறியப்படாதது அறியப்படாதது என்றே அறிய வேண்டும் அறியப்படு பொருளாக அறியப்படாது அப்படி போட்டுக்கணும் அறியப்படு பொருளாக அறியப்படாதது என்று அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி போட்டு சரி எப்படியாவது திரும்ப எனக்கு இன்னும் பிடிபடுற மாதிரி சொல்லுங்களேன் நான் ஒரு வழி சொல்கிறார் நல்ல மந்திரம் பிரதிபோவி மமத்தம் விந்த ஆந்த வீரியம் விந்த மோவி மம விந்த ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யாவிந்தே மிருதம் அறியப்பட்டவர்களுக்கு அது அறியப்படாதுன்னு சொல்லிவிட்டீங்க என்ன வித்தியாசம் சங்கராஜ் எதி பிரம்ம அத்தியமேவ அவிஜாத்தம் முற்றிலும் அறியப்படாததாகவே மெய்ப்பொருள் இருக்குமே ஆனால் லௌகிக்கானாம் பிரம்மவிதாஞ்ச அவிசேஷ பிராப்தா அஜ்யானிக்கும் ஞானிக்கும் வித் வித்தியாசமே இல்லையே அக்ஞானிக்கும் ஒன்றும் தெரியல ஞானிக்கும் ஒன்றும் தெரியல அப்படின்னு இவனும் சொல்கிறான் எனக்கு பிரம்மன் தெரியாதுங்கிறான் யாருக்கு படித்தவன் படித்தவன் சொல்கிறான் எனக்கும் பிரம்மன் தெரியாது அப்படிங்கிறான் படிக்காதவனும் என்ன சொல்கிறான் எனக்கும் பிரம்மன் தெரியாதுங்கிறான் அப்படி சொல்கிறார் இப்போ லௌக்கிக்கானா இவனுக்காக தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சுதுன்னு சொல்லலாம் நான் வந்து இன்ஜினியரிங் படித்திருக்கேன் நான் அது படிச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம லௌக்கிகத்தில் சொல்கிறோம் எனக்கு இது தெரியும் எனக்கு வந்து கர்மகாண்டம் தெரியும் எனக்கு ஞான காண்டன் தெரியும் நமக்கு ஞானம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறோம் ஆனால் இவர் அதையே நிஷேதம் பண்ணுறார் ஞானத்தையே விற்பிஞானத்தையே நிஷேதம் பண்ணுறார் அப்படி இருக்கிற போது என்ன பிரயோஜனம் இவனுக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்கலாம் அவிசேஷன்னா சமான சமானதா பிராப்தகான்னு அர்த்தம் ஞானிக்கு அஜ்ஞானிக்கு என்ன பேதம் இருக்கப்போ ஞானி அஜானின்னு சொல்கிறதுக்கே வச்சை இல்லாமல் போயிடுமே அவிஜாத்தம் விஜானதாம் இது இதுச்ச பரஸ்பரம் விருத்தம் நீங்கள் சொல்கிறதே காண்ட் ஃபுல் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் மணிக்கணக்காக சொல்லிகிட்டு இருக்கீங்க மொத்த உருவமாக இருக்கிறீர்கள் நான் இல்லையா மந்திரம் அப்படி இருக்குது இல்லை முரண்பாட்டினுடைய இதாக இருக்கிறீர்களே இப்படி சொல்லுகிறீர்களே பரஸ்பர விருத்தம் அது எப்படியாவது கொஞ்சம் இன்னும் சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்கிறேன் பாங்குற திரும்ப பிரதிபோத விதித்தம் மதம் இது வந்து உபனிஷத் இலக்கியங்களிலேயே மிக மிக உத்தமமான ஒரு வாக்கியமாக கருதப்படுறது பிரதிபோத விதித்தம் மதம் மதம் இந்த ஏன்னா உபநிஷத்தை திரும்ப திரும்ப இந்த சப்தங்களை பார்த்துட்டே இருக்கணும் புரியும் எவனுக்கு அது அறியப்படாததோ அறியப்பட எஸ்ய அமதம் தஸ்ய மதம் அப்புறம் அவிஜானதாம் விஜாத்தம் ரெண்டும் போடணும் எஸ்ய அமதம் தஸ்ய மதம் அவிஜானதாம் விஜாத்தம் ரெண்டும் ஒன்று எஸ்ய மதம் ந வேதசஹா எஸ்ய மதம் ந வேதசஹ அப்புறம் விஜானதாம் அவிஜாத்தம் விஜானதாம் அவிஜாத்தம் இந்த பிரதிபோத விதித்தம் அப்படின்னு சொன்னால் போதம் பிரதி போதம் பிரதி விதித்தம் ஒவ்வொரு விற்பி ஞானத்திலையும் அந்த ஸ்வரூப ஜ்யானம் விளங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற போதம்னு சொன்னால் ஞானம் இந்த இடத்துல பிரதிபோத மதம் பிரதிபோதம்னா என்ன அர்த்தம் ஒவ்வொரு நாலெட்ஜிலையும் அந்த கான்ஷியஸ்னஸ் விளங்குறதுங்கிறார் வித்தவுட் கான்ஷியஸ்னஸ் நாலெட்ஜே இல்லை அறிவே இல்லை அதாவது உணர்வு இல்லாமல் உணர்பவன் இல்லை உணர்பவன் வாயிலாக உணர்வை உணர்ந்து கொள் அவ்வளோதான் உணர்பவன் வாயிலாக உணர்வை உணர்ந்து கொள் உணர்வு இல்லாமல் உணர்பவன் இல்லை எனவே உணர்பவன் வாயிலாக உணர்பவனை ஆராய்ந்து உணர்வை அறிந்து கொள் உணர்பவனை ஆராய்ந்து உணர்வை அறிந்து கொள் அப்படி புரிஞ்சுக்கணும் இப்போ நமக்கு அறிவு ஏற்படுறது அந்த அறிவில் ஸ்வரூப ஜ்யானம் இல்லாமல் விற்பிஞானம் இல்லை அதுதான் இதனுடைய தாற்பயம் போதம் பிரத்தி போதம் பிரத்தி விதித்தம் போதம்னா ஞானம் விரத் தாட்டில் இருக்க தாட்டில் ஒவ்வொரு நாலெட்ஜிலையும் அது இருக்குங்கிறார் ஒவ்வொரு அறிவிலும் அந்த அறிவு இருக்கிறது ஒவ்வொரு எண்ணத்திலும் அந்த அறிவு விளங்கி கொண்டிருக்கிறது ஆக பிரதிபோத விதித்தம் போதம் போதம் பிரதி விதித்தம் கிரசங்கராஜர் போதம் போதம் பிரதி விதித்தம் ஒவ்வொரு அறிவிலும் அது அறியப்படுகிறது ஒவ்வொரு அறிவிலும் அது அறியப்படுகிறது போதம் போதம் பிரதிவிதித்தம் போதசப்தோதபேன பௌத்தா பிரத்யா உச்சியே பௌத்தா பிரத்யான்னா புத்தமதம் புத்தியில் இருக்கக்கூடிய தாட்ஸு தெரியிறதுங்கிறார் ஆஹா போதசப்தேன போதசம் போதம்னா அறிவுங்கிற சொல்லால் மனசில் இருக்கிற விறத்தி ஜானம் விளங்குகிறது சர்வே பிரத்யா விஷயி பண்ணி ஒவ்வொரு எண்ணங்களும் எனக்கு பொருளாகின்றன என் உள்ளத்தில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணங்களும் எனக்கு பொருளாகின்றன விஷய பவந்தி எஸ்ய சமா எவனுக்கு எண்ணங்கள் பொருளாகின்றனவோ அவனே ஆத்மா சர்வபோதான் பிரதிபுத்தியதே சர்வ பிரத்ய தரிசி எல்லா எண்ணங்களையும் அறிகின்றான் இங்கேயும் ஒரு சூக்ஷம் இருக்குது இது மந்த அதிகாரிக்காக தான் சொல்கிறார் அவர் ஆனால் இதுவே பெரிய விஷயமாக நம்ம சொல்கிறது உண்டு ஆக நான் அதுக்கு தான் சுருக்கமாக சொன்னேன் உணர்பவன் வாயிலாக உணர்வை உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ கொஞ்சம் இறங்கி வந்திருக்கார் நேர உணர்வுல தான் பேசிகிட்டு இருந்தார் இதுவரைக்கும் பேசின்றது உணர்வுங்கிற கோணத்தில் மாத்திரம் பேசிகிட்டு ஆனால் அந்த அர்த்தத்தில் தான் இதெல்லாம் சொல்லிகிட்ருந்தார் அறிந்தவனுக்கு அறி அறியப்பட்டது அறியப்படாது இதெல்லாம் திரும்ப திரும்ப பேசினதெல்லாம் எதை பேஸ் பண்ணினால் கான்ஷியஸ்னஸை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி பேசினார் அப்போ கான்ஷியஸ்னஸ்ஸை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிற போது மனசால் கிரகிக்க முடியலங்கிற போது அறிபவனுக்கு வந்துவிட்டார் உணர்பவனுக்கு ஒரு நிலைக்கு உணர்பவன் எதன் துணை கொண்டு எல்லாவற்றையும் உணர்கிறானோ அதை நீ நினைத்துப்பார் அப்படிங்கிற உணர்பவன் எதன் துணை கொண்டு எல்லாவற்றையும் எண்ணுகிறானோ அதை நீ நினைத்துப்பார் அதுதான் கருத்து அடுத்த வகுப்பில் சொல்கிறேன் மேலும் சொல்கிறேன் ஓம் ஆயன் து மமாங்காணி வாக் பிராணச்சக்ஸ்ரோத்ரமதோபலமிந்திரியாணிச்ச சர்வாணி மாமாோத் அனராமஸம் மே அஸ் ஓம் சாதிஷா அய்ய அனந்தமாண்ட மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரிஹி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிகி